வணக்கம் அச்சினியின் நித்தம் ஒரு முத்து இன்று ஐநூற்று முப்பதாவது முத்தாக உதிர்கிறது கொலம்பஸின் உறுதி என்ற கற்றையிலிருந்து சில பகுதிகள் கடலிலே களம் கலத்திலே கொலம்பஸ் இவர் கோமான் வீட்டு குமாரன் அல்ல ஏழை குடிமகன் ஸ்பெயின் நாட்டு ராணி இசபெல்லாவின் தயவினால் அவர் கடற்பயணம் செய்தார் கொலம்பஸ் மனதில் திருடமான லட்சியம் களம் கலகத்து போய்விட்டது ஒரு புறம் கரை காண முடியவில்லையே என்ற இயக்கம் கலக்கம் மற்றொரு பக்கம் பல நாள் பட்டினி உயிரோடு ஊர் போய் சேருவோம் என்பதற்கு எதுவும் எவருக்கும் உறுதியில்லை உறுதி தரவும் முடியாத நிலை கொலம்பஸ் நீ ஒரு முட்டால் புதிய பூமியையாவது கண்டுபிடிப்பதாவது இது வேண்டாத வேலை வீண் முயற்சி இப்படி கண்டன குரல்கள் எழும்பியது பாவியால் நாமல்லவோ கஷ்டப்படுகிறோம் பட்டினி பல நாள் பட்டினி என்றொருபுறம் வசை மாறி வரும் பட முடியாது இனி துயரம் பட்டது எல்லாம் போதும் கொலம்பஸ் திரும்பி போவோம் என்னும் கட்டளை ஒரு புறம் இருந்து ஒலிக்கும் கண்டனங்களையும் கட்டளைகளையும் அதிலே வாங்கி துன்பங்களையும் இழப்புகளையும் மனதிற்குள் தாங்கி கண்மூடி வாய் மவுனியாய் இருந்தார் கொலம்பஸ் ஆனாலும் அவருடைய உள்ளத்திலே புதிய நாட்டை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற லட்சியம் தீவிரமாக இருந்தது அதனால்தான் இத்தனை ஏலனங்களையும் ஏற்றுக்களையும் தாங்கிக் கொண்டார் தன்னுடைய லட்சியத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை தொடர்ந்தார் பயணத்தை ஆண்டுகள் ஓடினர் பலர் மடிந்தனர் சிலர் நோயிற்றனர் எதனை கண்டும் கலங்காமல் செயல்பட்டார் அதன் விளைவு அவருடைய திடமான அமெரிக்காவை கண்டுபிடித்தார் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அதனை அடைந்தே தீர்வது என்ற உறுதி கொண்ட பின்பு அதனை அடைவதற்கு நம் ஆற்றலை எல்லாம் ஒன்றாக்கி பயன்படுத்த வேண்டும் வாழ்வில் ஒரு நோக்கம் கொண்டு கஷ்டங்கள் கஷ்டங்களிடையிலேயும் அந்த நோக்கத்தில் உறுதியாய் இருப்பதே வாழ்விலே வெற்றி பெறுவதற்கான அவசிய நிபந்தனையாகும் என்கிறார் வெற்றிப்பாதை கரடுமுரடானதுதான் அதில் இடையூறு இருக்கும் அது கண்டு மனம் தளர்ந்தாலோ மனம் மாறினாலோ ஒருபோதும் வெற்றியை பெற முடியாது உண்மையில் இன்னலையும் தடையையும் எதிர்ப்பையும் நமக்கு நன்மை செய்பவையாக கொள்ள வேண்டும் என்றால் நாம் பெரும் வெற்றியின் மதிப்பை உயர்த்துபவை அவைகள்தான் ஒரு ரூபாய்க்கு வாங்கிய பொருளைவிட ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிய பொருளைத்தான் நாம் அதிகம் போற்றுவோம் இதுபோல எதாய் பெற்ற வெற்றியை விட கடினமாய் உழைத்து பெற்ற வெற்றியே இனிதாக இருக்கும் இங்கிலாந்தில் குளிர்காலத்தில் வீசும் புயலில் மாட்டிக்கொண்டார் ஆர்க்ரைட் இவர் ஒரு ஏழை நாவிதர் ஆயிரம் ஊசிகளைக் கொண்டு உடலை துளைப்பது போல வீசிய புயலில் புகலிடம் தேடி ஒரு வீட்டை அடைந்தார் அந்த வீட்டின் உரிமையாளர் ஆர்க்ரைஸ் ஒரு மத போதகர் ஆர்க்ரைட்டுக்கு அன்றிரவு இருக்க இடம் அளித்ததோடு தான் அமைத்த நூற்கும் இயந்திரத்தை காட்டி வேலை செய்யும் விவரத்தையும் விளக்கினார் அவர் காட்டிய இயந்திரம் ஒரு சமயத்தில் ஒரே ஒரு நூலைத்தான் நூற்க முடியும் பல நூல்களை நூற்குமாறு அதை திருத்தி அமைத்துவிட்டால் அதன் பயன் அதிகமாகும் என்பதை ஆர்க்ரைட் உணர்ந்தார் அன்றிரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை இதனை கண்டுபிடிப்பதுதான் தன்னுடைய லட்சியம் என்ற முடிவுக்கு வந்தார் இருபது ஆண்டுகளாக தான் செய்து வந்த நாவித தொழிலை விட்டுவிட்டு திருத்தியமைத்தால் என்னவென்று இரவு முழுவதும் யோசித்தார் இம்முயற்சியில் வெற்றி பெறும் வரை புழைப்புக்கு என்ன செய்வது எது எப்படியாக இருந்தாலும் நூற்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தார் காலையில் மத போதகரிடம் விடைபெற்று புறப்பட்டார் தன்னுடைய குழைப்பையும் விட்டுவிட்டு இந்த புதுவேளையில் ஈடுபட்ட ஆர்கிரைட்டை பலரும் பரிகாசம் செய்தனர் இதனை பொருட்படுத்தாமல் தன்னுடைய லட்சியத்திலேயே குறியாக இருந்தார் நான்கு ஆண்டுகள் படாத பலவித தோல்விகளை தழுவி இறுதியில் கண்டுபிடித்தார் நூற்கும் இயந்திரத்தில் ஒரு சட்டத்தை பொருத்தி அது பல நூல்களை ஒரே சமயத்தில் நூற்குமாறு செய்தார் அதன் பயன் இயந்திரத்தால் மிக விரைவாகவும் எளிதாகவும் கல்வியறிவு அற்ற இந்த நாவிதருடைய லட்சியம் துணி பெரிய மறுமலர்ச்சியே ஏற்படுத்தியுள்ளது லட்சியம் கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவதுடன் நல்ல பெயரையும் பெற என்பதற்கு இவருடைய வாழ்க்கையை சரியான எடுத்துக்காட்டாக அமைய படிப்பு இல்லையே பணம் இல்லையே என்ற நிலையில் நம்மை நாமே தாழ்வாக எண்ணிக்கொண்டு எந்தவித லட்சியமும் கொள்ளாமல் காலத்தை கடத்துவது எவ்வளவு பெரிய மடத்தனம் முன்னேறியவர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டும் இல்லை ஆனாலும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதனை அறியும் பொழுது உறுதிதான் அவர்களை உருவாக்கியிருக்கிறது என்று அறிய முடியும் நன்றி வணக்கம்